வேதனையால் மிக இலகுவான ஒரு மனிதர் அவரின் இரு பாதங்களின் கீழ் இரண்டு நெருப்புக் கட்டிகள் வைக்கப்படும் அதன் காரணமாக அவரது மூளை கொதித்துவிடும் தன்னை விட வேதனையால் மிக கடுமையானவர் என எவரையும் எண்ணமாட்டார் ஆனால் அவர் தான் வேதனையில் இலகுவானவர் என்று நபி சொல்லாக அலேஹின் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று மூன்று